ஸ்ரீரராஜ் செல்வம் போல் சேரகவி என் ஆசன் வீர ராகவர்க்கு புகழ் அருள்மிகை காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளி செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு பன்னியாசத்தின் இன்றைய உபயதார்களான திரு பி வேணி மாதவன் அவர்களே திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று இருபதாவது ஸ்லோகம் அஸ்யாஹ கால ஏகோ நபதி புவனாந்தோபி வீத்தே அந்த சத்யா ராலேயோ விலயம் அச்சலமா அப்பைத்தே பந்த சிதாஞ்சீனி கமுதவனி எஜிஹானே திரா பிரேட்சேயர் சூரியன் காலையிலேயே உதிப்பதனாலே வெறுமனே வந்து பொழுது மட்டும்தான் விடியுதுன்னு நினைக்கிறீங்களா இந்த உலகத்தில் உள்ள அந்தகாரம் எல்லாம் நீங்குகிறது பனியெல்லாம் உருகுகிறது இமயமலையில் உறைந்திருக்கிற பனி கரைந்து நதியாக ஓடுகிறது சந்திரன் ஒளி இழக்கிறான் சித்தர்களும் முனிவர்களும் கரங்குப்பி வணங்குகிறார்கள் ஆம்பல் மலர்கள் இரவெல்லாம் விரிந்திருந்தவை இப்பொழுது குவிகின்றன இவ்வளவு சம்பவங்களுக்கு காரணமாயிருக்கிற அந்த சூரியன் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நினைத்திருக்கிற ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அருள் செய்வானாக என்று இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி வாழ்த்து வழங்குகிறார் இதான் அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இப்போ பதம் பதமா பார்க்கலாம் அஸ்யாமக அஸ்யாமக அப்படின்னு சொன்ன ஷியாமகனா கருப்பு ஷியாமளா அப்படின்னு பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க சாமளா கிருஷ்ணன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க அஷ்யாமக அப்படின்னு ஆனவ முன்னால போட்டு அதை எதிர்ப்பதமாகிறார் அதாவது கருப்பு அல்லாதது அதாவது வெளுப்பு அதாவது இருட்டு நீங்குதான் இருட்டு கருப்பா இருக்கு அதை நீங்கி வெளுப்பு உண்டாகுது எங்கன்னா காலை அதிகாலையிலே காலமானது இருட்டா இருக்கிறது கருப்பு இல்லாமல் வெள்ளையாக மாறுகிறதுன்ற வார்த்தையில இப்ப தவளைன்னு ஒரு வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு வெண்மைன்னு அர்த்தம் அந்த வார்த்தையை போற்றலாம் அல்லது வெண்மைங்கிறதுக்கு இன்னும் இதே மாதிரி மீட்டரில் பொருந்தக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு அந்த சொல்லை போடாமல் இவர் கருப்பில்லாதது அஸ்யாமகான்னு போடுற டபுள் நெகட்டிவ் போட்டு அப்படி கொண்டு வர்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்ன இதில் யாப்பு மட்டும் முக்கியம் இல்லை ஒலியும் முக்கியம் இந்த இடத்துல இந்த அஸ்யாமகிற சொல்லுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் உண்டு என்னென்னா இருளின் மறுதலைன்னு அர்த்தமாகுது வெளிச்சம்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு லைட்டுன்னு புரிஞ்சு போகும் அப்படி இல்லாம இருளின் மறுதலை அப்படின்னு சொன்ன இருட்டுக்கு விரோதி இருள் நீக்கி அப்படின்லாம் அர்த்தம் வருது அந்ததான் வேணும் நமக்கு இவர் வந்து வீரர் அப்படின்னு சொல்றது ஒரு வகை அப்படி இல்லாம எதிரிகளை ஒடுக்குபவர் ரவுடிகளை அடக்குபவர்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க அதுல ஆழமான அர்த்தம் இருக்கு பிரிச்சு சொல்லும் போது வந்து ஆழமான அர்த்தம் இருக்கு அசியாமகங்கிறது பீஜமும் பீஜார்த்தமும் சேர்ந்திருக்கின்றன காஞ்சி சங்கராச்சாரிய பரமாச்சாரியர் சொல்லுவார் என்னமோ புதுசாக இல்டி எம்சி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு அணுவை பிழக்கிறதுனால ஒரு அணு குண்டு வெடிக்குது ஏகப்பட்ட சக்தி வெளியாகுதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா ஒரு அணுவை பிளப்பதனால் உண்டாகும் சக்தியை விட வேத மந்திரங்களில் இருக்கக்கூடிய உச்சரித்து பிளக்கும் போது உண்டாகிற ஆற்றல் அதை விட மேலதிகம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை ஒருத்தனை ஜெபிச்சு சித்தி பண்ணிட்டான்னு சொன்ன ஒவ்வொரு முறை அந்த சப்தத்தை உச்சரிக்கிற போதும் அந்த பீஜம் பிளக்குதே அப்ப உண்டாகிற ஆற்றல் ரொம்ப அதிபயங்கரம் சில சமயத்துல ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தையானது எசகு பெசகா உருவாகிடும் அந்த குழந்தையை அப்படியே வளர விட்டோம்னு சொன்ன குழந்தை தான் உயிரோடு வெளியே வருகிற முயற்சியிலே தாயை கொன்றுவிடும் அதை நாடி பார்த்து கண்டுபிடித்து விடுவார்கள் அந்த காலத்து வைத்தியர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்திலேயே என் மனைவிக்கு வந்து கர்ப்பம் உண்டாயிடுச்சா இல்லையாங்கிறத நாட்டு வைத்தியத்தின் மூலமாக கரெக்டாக பார்த்து சொன்னவரெல்லாம் எனக்கு தெரியும் அப்போ நாடியில் அவ்வளோ விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தையை உயிரோடு வளரவிடக்கூடாது இதை கருவிலேயே அழிச்சிடணும் அப்படின்னு அதுக்கு வேதத்தில் மந்திரம் இருக்குது அதை பற்றி சம்ஸ்கிருத இலக்கியங்களில் ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் வந்து எக்டோபிக் ரப்சர்ன்னு சொல்கிறான் ஃபெலோப்பியன் டியூப்பிலேயே கருவு உருவாகிடுச்சுன்னா அதை வளரவிட்டால் தாய் இறந்து போவாள் அதுக்காக அப்ப ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க என்ன பண்ணினாங்க அப்படியே கருவை செதைச்சிருவாங்க வயிற்றுக்குள்ளே அதைச்சிருவாங்க அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த சித்தி பெற்ற சில புரோஹிதர்களை வர அந்த மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் இந்த காட்சியை ஒரு சம்ஸ்கிருத இலக்கியத்துல புலவன் வர்ணிக்கிறான் அப்படி வர்ணிக்கிற போது அவன் சொல்றான் அதை ஜபிக்கிற போது பயந்து பயந்து ஜபிக்கிறார்கள் ஏன்னா அந்த மந்திரத்துக்கு கருவை உடைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டா பள்ளி முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிடும் அங்கே இடுக்குகளில் பள்ளி முட்டை இருக்கும் இல்லையா பள்ளி முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிடும் கோழி முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிடும் அது கருவை சிதைக்கிற சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால பயந்து பயந்து துணியாலே வாயை மூடிக்கொண்டு அந்த பெண்ணுக்கு மட்டும் இந்த பாதகம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு இலக்கியத்தில் பார்க்குறோம் காரணம் என்னென்னா நாதத்தினுடைய சக்தியை இந்தியர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் என்ன என்ன ஒலிக்கு இன்ன என்ன ஆற்றல் உண்டு என்பதை கண்டுபிடித்திருந்தார்கள் அதனால இங்க அஸ்யாமக என்பதற்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அதனாலதான் அவர் வேற வார்த்தையை போடாம அஸ்யாமகன்னு போட்டார் அதாவது இருளல்லாதது வெளிச்சம்னு நேரடியா சொல்லாம இருளல்லாததுன்றார் காலையே உங்களுக்கு அதிகாலையில இந்த காலத்துக்கு மட்டும் அது இருட்டை நீக்கவில்லை காலை பொழுதுக்கு மட்டும் வெளிச்சத்தை கொடுக்கவில்லை வேற என்ன என்ன மாற்றங்களை உண்டு பண்ணுது திரிபுவனம் பதினான்கு லோகங்கள் இருக்கு அந்த பதினான்கு லோகங்கள் பவுனாந்தோ அப்ப அந்த பதினான்கு லோகங்கள்லையும் இது என்னடா பண்ணுதுன்ன வீட்டை அந்தகாரே அந்தகாரத்தை நீக்குகிறது அந்தகாரம் அப்படின்னு இருட்டுன்னு அர்த்தம் அதுக்கு உள்ளர்த்தமானது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவை பற்றி இருக்கிற அந்தகாரம் முதல் அந்தகாரத்தை தான் வெளியே சொல்லிட்டார் ரஷ்யா மகங்கிற சொல்லிட்டார் அடுத்ததுல சொல்றார் எல்லா உலகங்களில் இருக்கிற அந்தகாரத்தையும் நீக்குகிறதுன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாக்கலாம் ராத்திரி பூரா படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறவன் சில சமயத்துல சில தவறான எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படி படுத்துட்டு உருண்டுட்டு ஒழுது விடிஞ்சு சூரியன் உதிச்ச உடனே அவன் எண்ணங்கள் திடீர்னு மாறும் சாத்விக புத்தி ஏற்படும் சரி சரி எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைகளை பாப்பா நீங்க ட்யூட்டியை பார்ப்போம் புத்தி மாறிடும் அந்த சாத்விக உணர்வு ஒரு மனுஷனுடைய மனசில தோன்றுவதற்கு காரணமானது சூரியனுடைய கதிர்கள் சூரியனுடைய கதிர்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அதனால ஏற்கனவே கொஞ்சம் ஞானம் தொடுக்கிக்கிட்டு இந்த சூரிய வெளிச்சமானது உடனடியாக அதிக ஞானத்தை கொடுத்துருதான் இந்த இங்கிலீஷில் ஒரு யூசேஜ் அடிக்கடி சொல்லுவான் ஒன் ஃபைன் மார்னிங் ஹி பிகேம் அ குட் மேன் அப்படின்னா ஒரு அயோக்கிய பயிலா இருந்தா திடீர்னு ஒரு நாள் காலையில நல்லவன மாறிடுப்பா அப்படின்னு அது ஏன் ஃபைன் மார்னிங்னு சொல்றான் ஏன் ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாதா ஏன் ஈவினிங்னு சொல்லக்கூடாத ஒரு காலை பொழுதிலே தான் மனிதனுடைய சிந்தனையிலே மாற்றங்கள் உண்டாகின்றன இரவு பொழுதிலே அஜானமும் அந்தகாரமும் அவனுடைய ஆத்மாவை அழுத்துகிறது அந்த ஞானத்தை கொடுக்கிற மாதிரி சன்னியாசத்துல நாலு வகையான சன்னியாசம் சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு முதல் சன்னியாசம் வந்து வித்வத் சன்னியாசங்கிறது ரொம்ப நாளாக புஸ்தகம் படிச்சு படிச்சு படித்து அவனுக்கு ஞான விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள அப்படியே தேங்கி போயிருக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சின்ன காரணம் ஏற்படுகிற போது ஒரு காயானது பழுத்து காம்பு அற்று லேசாக தொடுக்கிக்கிட்டு போது ஒரு காத்தடிச்சா அந்த பழம் எழுந்துருது இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சூரிய பிரகாசத்தினாலே அவனுக்கு ஞானம் ஏற்பட்டா அதுக்கு வித்வத் சந்யாசம்னு சொல்கிறான் ஏற்கனவே படிச்சு ரெடியா இருந்தது சூரியனுடைய வெளிச்சத்தினாலே உதயத்தினாலே அவன் ஆத்மா சுத்தமாகி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ஒன்பது ஒன்பது புள்ளி ஏற்கனவே வைராக்கியம் வந்திருக்கு அவனுக்கு தொடுக்கிக்கிட்டு இருக்கு இந்த சூரிய உதயமானது அந்த ஞானத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டது நான் சன்னியாசி ஆகிவிடுறேன் என்று பிறப்பிட்டதான் இந்த வித்வத் சன்னியாசம் வந்து ஏற்கத்தக்கதுன்றான் தப்பு இல்லைன்றான் இன்னொன்று விவிதிஷா சன்னியாசம்ங்கிறது ஏன்னா ஒரு மகானுடைய சேர்க்கையினாலே அவருடைய தாக்கத்தினாலே ஒருத்தன் திடீர்னு சன்னியாசி ஆகிடுவான் அதுவும் ஏற்கத்தக்கதுங்கிறான் இன்னொரு சன்னியாசம் இருக்குது பாருங்க மக்கட்டா சன்னியாசம்னு பேர் மறக்கட்டம்னா குரங்குன்னு இந்த சன்னியாசம் எப்படா ஏற்படும்னா வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துடுது ஒரு பெரிய தோல்வி வந்துருது உடனே இவருக்கு விரக்தி வந்துடும் காசிக்கு போகும் சன்னியாசின்னு கிளம்பிடுவான் பாட்டுக்கு காசி ஆகிட்ட மாட்டு கருன்னு கிளம்பிடுவான் இவன என்ன சொல்லியிருக்குன்னா பத்து பதினஞ்சு நாள் ஆன உடனே எல்லாம் கூல்ட்ரன் ஆகிடுவான் முடிப்படி என்ன ஆகிப்போச்சு இப்போ பிரமாதமா ஒரு டம்ளரை பொண்டாடி விட்டு எரிஞ்சிட்டா நெத்தியில் கொஞ்சம் காயம் மகன் போடா நாயன்னு சொல்லிவிட்டான் இதுக்காக நம்ம வந்து ஒரேடியாக இதாகிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா நமக்கு மறுபடியும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு வெக்கமா இருந்தாலும் நம்ம இங்கேயே இந்த ஊர்லயே காசிலேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி ஒரு லெட்டர் போட்டு நம்ம குடும்பத்தைக்கு வரவழைச்சிக்கலாம்னு சொல்லி அந்த மனைவியை சேர்த்துக்குவோம் இல்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவோம் இதுக்கு பேர் தான் மறக்கட்ட சன்னியாசம்னு பேர் இந்த மறக்கட்ட சன்னியாசத்தை ஞானிகள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் அதனால் இப்போ பெரும்பாலான சன்னியாசிகள்லாம் இப்படி மறக்கட சன்னியாசமாக தான் பருவது வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா உடனே நான் சன்னியாசி வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியலையா நான் சன்னியாசி பரிசையில் தோல்வியா நான் சன்னியாசி ஊரில் நாலு பேர் மொத்தி விட்டாங்களா நான் சன்னியாசி அப்படி வர்ற சன்னியாசம் ஞானத்தினால வர்ற சன்னியாசம் இல்லை அது மறக்கட சந்யாசம் என்ற பெயர் அதை பரிகாசமாக சொல்லுவார்கள் நாலாவது சன்னியாசம் என்னென்னா ஆபத் சன்னியாசம் ஆத்துரா சன்னியாசம் மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருத்தன் என்ன நினைக்கிறான் நான் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முறையே கழித்தேன் கிரகஸ்தாசிரமத்தை முறையாக கழித்தேன் ஏறக்குறைய வானப்பிரஸ்தனாக வாழ்ந்தேன் சன்னியாசாசிரமத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு செத்தால் ஒரு சன்னியாசியாசி ஆகிறவனுக்கு சொர்க்கம் உண்டு அல்லது மோட்சம் உண்டுன்னு சொல்லியிருக்கு அந்த புண்ணியம் வேணும் அப்படின்னு சொன்னால் மரணப்படுக்கையில் இருக்கிறவனுக்கு ஏற்கனவே சன்னியாசியாக இருக்கிற ஒருத்தர் ஆபத் சன்னியாசம் கொடுக்கலாம் பத்து அஞ்சுக்கு ஒரு தன் சாகரானா ஒன்போது ஐம்பத்தஞ்சுக்கு அவனை சன்னியாசி ஆக்கி விடலாம் அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி அதுக்கு ஒரு ருத்ராட்சி மாரிகரையை போட்டு நீ சன்னியாசி தான்டான்னு சொன்னா சன்னியாசி தான் இதுக்கு பேர் ஆத்துரா சன்னியாசம்னு பேர் இந்த சன்னியாசமானது பிராக்டிக்கலாக ஒன்றும் வராது இவன் சன்னியாசி ஆகி விட்டு எந்திரிக்கவே மாட்டானே ஆளை ஊட்டிலையா அப்போ கோம மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு அந்த சன்னியாசத்தை இது ஆபர்ட் சன்னியாசம் என்று சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த வித்வத் சந்நியாசம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா அது பெரும்பாலும் இந்த சூரியனுடைய கதிர்களாலே ஏற்படுகிறது ஏற்கனவே படித்து ஞானம் தொடுக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு நாளே காலை பொழுது விடிஞ்ச உடனே இவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காரம் எல்லாம் போனதாக உணர்கிறான் அவனுடன் என்ன நினைக்கிறான் சே என்னடா இந்த உலகம் நாமும் வந்து ஞானத்தை அடைந்து நாம் சன்னியாசியாகி விடலாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான் அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து புவனாந்தூ அப்படிங்கிற சகல புவனங்களிலும் உள்ளத்தின் அந்தகாரத்தை நீக்குகிறது வீதே வீதை என்றால் நீக்குதுன்னு அர்த்தம் போறது வீத்த ராகம் அப்படின்னா பற்ற அர்த்தம் ஒன்று அற்று போறதுக்கு வீத்தம்னு சொல்றது வீத்த ராகம் வீத்த பயம் வீத்த பயம்னா பயம் போச்சுன்னு அர்த்தம் வீத்த ராகம்னா பற்று போச்சுன்னு அர்த்தம் வீத்த ருணம் அப்படின்னா கடன் போச்சுன்னு அர்த்தம் இங்க என்ன வீத்தம் என்ன போகுது அப்படின்னா அந்தகாரம் போகிறது அதாவது மனுஷனுடைய அறிவிலையும் ஆத்மாவிலையும் ஏதாவது ஒரு வகையில இருள் வந்து சேருவதற்கு தயாராக காத்துக்கிட்டே இருக்குதான் மனுஷனை விழுத்தாட்டுறதுக்கு அதனால எப்பவுமே நம்ம வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கணும் நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே நம்மளை அஜ்யானம் என்ன செய்யும்னு யாருமே நினைக்க முடியாது வசிஷ்டர் கூட நினைக்க முடியாது அவரும் பல்ியாயிடுவார் பெரிய விவேகானந்தர் பெரிய பிரபலமான ஞானி என்றும் வித்வான் என்றும் பெயர் பெற்றவர் ஒரு தடவை காசியில பிராமணர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிற போது ஸ்வஸ்தி என்ற வார்த்தை சொல்றதுக்கு போகிற அஸ்தின்னு சொல்லி விட்டார் சொன்ன உடனே அர்த்தமே மாறி போச்சு அங்கிருந்து பிராமண வித்வான்கள் எல்லாம் சிரிச்சுட்டான் ஏன்னா ஏற்கனவே அவர் மேல அவர்களுக்கு பொறாமையும் காழ்ப்பமாயிருந்தது அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா ரொம்ப சாதுரியமாக சமாளிச்சார் என்ன சொன்னார் பண்டிதானாம் தாசோகம் சந்தவியம் ஏதலம் அப்படின்னு அதாவது நான் என்றுமே பண்டிதர்களுக்கு அடிமை அறிஞர்களுக்கு அடிமை தெரியாமல் நா பெரு நான் சொன்ன இந்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்ட்டு அப்ப எல்லாம் அடங்கி போச்சு இப்படி பெரிய பெரிய அறிவாளிகளுக்கும் சபையில நாக்கு குளரும் தப்பா பேசிடுவாங்க ஒன்று நினைச்சிட்டு வேற சொல்லிடுவாங்க எவ்வளவோ பெரிய அறிவாளிகளுக்கும் வரும் அது என்ன தமோ குணம் இந்த உடம்புல தமோ குணமும் ரஜோகுணமும் சத்வகுணமும் மாறி மாறி சுழன்று சுழன்று வருகிறது நீங்க சாப்பிட்ட ஏதோ ஒரு தமோ குணமான ஆகாரம் வேலை செய்கிற போது ஞாபக மருத்துவ உண்டாயிடுது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது குறிப்பா மேடையில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசணும்னு ஒருத்தனக்கு பொறுப்பு இருந்தா அவன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அன்னைக்கு வந்து சாத்விகமான சாப்பிட வேண்டும் தமசு வந்து மூடாதபடி பார்த்து வேண்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்போ அப்படிப்பட்ட அந்தகாரம் முதற் இவன் நீக்குகிறான் அந்தகாரே அந்தகாரே அப்படின்னு சொன்ன இவனால் சூரியனால் நீக்கப்பட்ட அந்தகாரம் அப்படிங்கிற இந்த சூரியனை வணங்கக்கூடிய பழக்கம் குறிப்பா வந்து பிரம்மச்சாரிகளுக்கு ரொம்பவே சொல்லப்பட்டது பிரம்மச்சாரியன விவாகம் செய்வதற்கு முன்பு குருவில் வாசம் பண்ணி கல்வி பயிலும் காலத்திலே அவர்கள் சூரிய உபாசனையை ரொம்ப செய்து சூரியனுடைய அருளை பெற வேண்டும் என்று இந்த அந்த காலத்துல வைத்திருந்தார்கள் ஏன்னா எப்பவுமே திருமணம் ஆகுறதுக்கு முன்னாலதான் படிக்கிறதெல்லாம் நல்லா பதியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உங்களுக்கே தெரியும் ஏன்னு சொல்லி நீங்க வந்து படிக்கிறதெல்லாம் படிக்கிற வேகத்துல வெளியூர் பக்கம் போய்கிட்டே இருக்கும் முதல்ல நமக்கு ஈடுபாடுகள் வேற வேற விஷயங்கள்ல வந்துருது கவலைகள் வருது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் என்னென்னவோ வந்துருது அதுக்கு ஈடு கொடுக்குற போது மனுஷனாலும் நிம்மதியாக படிக்க முடியாது அதனால படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொள்கை அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க அதனாலதான் அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம்னு வச்சிருந்தான் இதுல இங்கிலீஷ்ல மேல் கூட கல்வி பரிபூர்ணமாகிற நிலைமை என்ன தெரியுமா சொன்னா பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ பிஏங்குறது எக்ஸ்பான்ஷன் என்ன பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் மா மெடிசின் பேச்சுலர் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேச்சுலராகவே இருந்து இந்த படிப்பை படிச்சிருக்கிறாருன்னு ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க கல்யாணத்துப்போ முடிச்சுடுவோம் இப்போ தானே செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கட்டும் இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்ன்றான் அப்போ கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் கல்வி கற்கிற போது அப்போ இந்த நாட்டில எப்படி பிரம்மச்சாரியா இருந்து கல்வி கற்க வேண்டும் என்ற கருத்து இருந்ததோ அதே கருத்து மேல் நாட்டிலும் இருந்திருக்கிறது அதனாலதான் வந்து டிகிரிக்கு அவன் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் மேத் அப்படி கொடுத்தான் அந்த பேச்சுலருங்கிற வார்த்தை வர்றதுக்கு காரணம் தான் ரொம்ப நாளா யோசிச்சேன் நான் பிஏ படிச்சுக்கிட்டு இருந்த போது நான் பிஏ முடிச்சோடனே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க ரைட்டு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு கரஸ்பாண்டன்ஸ்ல பிஏ படிக்கிறானே அப்ப பேச்சுலர் இல்லையே அப்போ மேரிட் மேன் ஆப் ஆர்ட்ஸ்ன்னு குடுப்பாங்களா அவங்களுக்கு எம்ஏன்னு குடுப்பாங்களா ஏன் இதுல ஒண்ணு புரியாம இருக்குது அப்படின்னா அதனுடைய ரூட் இங்க இருக்குது இங்கிருந்து வந்திருக்கு அந்த விஷயம் என்சைக்லோபீடியா பிரிட்டானிகா பரட்டி பாத்தீங்கன்னா அதுல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க சர்ஜரினு எடுத்து பாத்தீங்கன்னா எஸ்எல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன போட்டுருக்கு உடலை அறுத்து பார்ப்பதற்கு சர்ஜரின்னு பேர் வைத்தியத்தில் இந்த கலை உலகத்திலேயே இந்தியாவில் தான் முதன் முதலில் தோன்றியது இந்தியாவிலிருந்து அரேபியா வழியாக அது கிரீஸுக்கு போய் அங்கிருந்து இத்தாலிக்கு போய் அங்கிருந்து ஐரோப்பா நாடுகள் முழுக்க அது பிரபலம் அடைந்தது மனித உடலை வைத்தியத்துக்காக அறுக்கலாம் என்று முதன் கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் தான் சுசுருத்தர் ஒருத்தர் சரகர்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் ஐ ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தாப்புல கேளன் என்று ஒரு ராஜா ரிக்வேதத்தில் வர்ற ஒரு கதை ரிக்வேதத்தில் கேளன் என்று ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு விஷ்பலா என்ற ஒரு மனைவி இருந்தாள் அவள் மாபெரும் வீராங்கனை யுத்தத்தில் பங்கு பெறக்கூடியவள் ஜான்சிராணியனா இந்த காலம் முதல் ஆள் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னைக்கோ அவள் யுத்தத்திலே சண்டை போட்ட போதுக்கு அவள் தன் காலை இழந்து விட்டாள் ஒருத்தன் இவள் காலை வெட்டி விட்டான் அவளுக்கு இரும்பு காலை பொருத்தினார்கள் என்று ரிக்வேதத்தில் பார்க்கிறான் அப்போ அந்த காலத்தில் இரும்பு கால மனித சரீரத்தோடு பொருத்தக்கூடிய வித்தை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அஸ்வினி தேவர்களுடைய அருளாலே அதை செய்தார்கள் என்று நம்ம புராணத்தில் படிக்கிறோம் அப்போ இப்படி வித்தையெல்லாம் அந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இங்கிருந்த விதையெல்லாம் அங்கே போயிருக்குது மேல்நாட்டுக்கு அதனால தான் பல விஷயங்கள் ஒத்து வருது நீங்கள் வந்து பொது அறிவு கேள்வியில் இந்த தூர்தர்ஷனில் இந்த மாதிரி டயல் பிளேஸ் அப்படின்னு போட்டு கேள்வி போகிறான் பிஏங்கிறதுக்கு பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க தூர்தர்ஷன் காரங்களே முழிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பதில் தெரியாது இதனுடைய ரூட் இப்படிதான் வந்தது அது ஒரு கல்வியானது பிரம்மச்சரியத்தோடு சம்மந்தப்பட்டது இங்கே நாம வீட்ட அந்தகாரே சகலவிதமான அந்தகாரத்தையும் இருளையும் நீக்கி சத்யஹா சத்யஹானா உடனே இமீடியட்லி பிராலேய பாதஹா பிராலேய பாதம்னா ஸ்னோன்னு அர்த்தம் பனது ராம்ல பனிதான் அந்த பாதம்ங்குற வார்த்தை எங்க போகணும்னா அதுக்கு அடுத்த வார்த்தையில விலையம் அச்சலன்னு வருது இல்லையா அந்த அச்சலங்கட சொல்லணும் பாத அச்சலம்னு வரணும் அதாவது எந்த மலையினுடைய பாதத்திலே பனி இருக்கிறதோ அப்படிங்கிறாரு யோசிச்சு பாருங்க எந்த மலையின் பாதத்தில் பனி இருக்கு உலகத்தில் இந்தியாவில் குறிப்பா இமயமலையில தான் இருக்குது இல்லையா இங்கே திருவண்ணாமலையில பனி இருக்குது பாதத்தில் திருப்பரங்குடத்தில் இருக்குதா பனி எங்க இருக்குது இமயமலையில இருக்குது இமயமலைங்கிற பேர் எப்படி வந்தது அச்சலம் ஹிமம்னா பனி அச்சலம்னா மலை பனிமலைன்னு அர்த்தம் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னா பனிமலைன்னு ஹிமாச்சல் என்றால் பனிமலை அங்கதான் பனி அவ்வளவு இருக்கு அது எவ்வளவுதான் கரைஞ்சு ஆறா கங்கையா ஓடினாலும் கூட அந்த பனி ஒரு நாளும் குறையறதில்லை இவர் சொல்றார் பிராலேய பாதோன விலையம் அச்சல அப்போ பனியானது எந்த பாதத்தில் இருக்கிறதோ அந்த மலையிலே அது வந்து என்ன ஆகுதுன்னா விலையம் ஆகிறது விலையம் அப்படின்னா உருகுகிறது இமயமலையிலே பனி உருகவில்லை என்றால் ஜீவநதிகள் செத்துப்போகும் கங்கைக்கு ஜீவநதின்னு பேரு யமுனை பிரம்மபுத்திரா இதுக்கெல்லாம் ஜீவநதிகள்னு பேர் ஜீவநதினா ஒரு நாடும் வற்றாத நதி இப்போ தெக்க இருக்கிற நதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வைகை நிதியெல்லாம் சும்மா பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நாங்களும்ியாராஜர் காலேஜில் படிக்கிற போது வைகை நதியில் நட்ட நடுவுல சடுகுரு விளையாடுவோம் அந்த நதியில் நச்சனம் அப்படி இருக்கு அந்த நதியில் என்னைக்கு வெள்ளம் போயிரு ஆனால் அந்த நதி அப்படி இல்லை ஜீவநதி அதாவது உயிருள்ள நதி என்றென்றும் பணியானது ஒவ்வொரு நாள் காலையிலும் உருகி மேலும் மேலும் நீராக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு நைட்ரஜன் சைக்கிள் மாதிரி ஒரு சைக்கிளை பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கான் இது நதியாக உருவாகிய கடல்ல போய் விட வேண்டியது அந்த கடல் தண்ணியை வந்து சூரியன் மேகமாக மாத்தி அந்த பக்கம் கொண்டு போக வேண்டியது அது அங்க அப்படியே பணியா உரைய வேண்டியது அப்படி ஒரு சைகள் பகவான் இந்தியா மேல உள்ள கருணையினாலே அப்படி ஏற்பாடு செய்திருக்கிறான் எதுக்காக அப்படி வச்சான் அப்படின்னா ரிஷிகள் தவம் செய்வதற்கு இமயமலையை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் எத்தனையோ நரிமலை இருக்கு சின்னமலை இருக்கு சிறுமலை இருக்கு முதுமலை இருக்கு திருவண்ணாமலை இருக்கு அப்படி இருக்கிற போது அந்த மலை என் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் சாதாரண பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற சித்தர்கள் இந்த மலைகளில் தவம் செய்கிறார்கள் ரொம்ப முதிர்ந்த தபநிலைக்கு போகிற போது நிறைய உஷ்ணம் ஜெனரேட் ஆகும் மெடிடேஷன் பண்ணும்போதே சாதாரணமாக நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெனரேட் மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்கள் பாடி டெஸ்ட் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் ஷூட்டப் ஆகிருக்கும் ஹீட் அதிகமாகும் அது அமெரிக்காவிலேயே கண்டுபிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக தலையில் இந்த இடத்துல ஒரு டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக படிக்கிறவங்களுக்கு அதிகமாக சிந்திக்கிறவங்களுக்கு அதிகமாக தியானம் தபம் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு உஷ்ணம் உருவாகும் அவங்களுடைய உஷ்ணத்தை காம்பன்சேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இமயமலையில் தான் இருக்கு அங்கேதான் சுற்றிலும் பனி அந்த குளிர்ச்சியானது அவர்களுக்கு அப்படியே ஈடுகொடுக்கும் இப்போ விஸ்வாமித்தர் அவர் தவம் செய்தார் நாலாயிரம் வருஷம் ஆனோடனே அவர் தலையிலேருந்து நெருப்பு பொறி கிளம்பிச்சு அந்த நெருப்பு பொறியானது சகல உலகங்களையும் எரிச்சதுன்னு புராணத்தில் படிக்கிறோமே இல்லை வால்மீகி ராமாயணத்தில் வருது இல்லை என்ன நெருப்பு பொறின முதல்ல தொட்டு மட்டுமே உணரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணமானது மிதுமெஞ்சின அளவு போகிறபோது அந்த குண்டலினியினுடைய யோகாக்னியானது உலகங்களை தகிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுது அதுதான் இங்கே நெற்றிக் கண்ணிலே நெருப்பாய் உறைந்து அப்படி யாராவது பார்த்தா உடனே போறான்னு சொல்றாங்கல்ல கொங்கண முனிவர் எரிஞ்சு போச்சுன்னா சிவபெருமானுக்கு நெற்றி கண்கிறது வேற ஒண்ணும் இல்லை அந்த யோகாக்கினி இங்கே வந்து வேலை செய் அது நமக்கும் வருவது போதுதான் இந்த உஷ்ணத்தை அடக்கக்கூடிய குளிர்ச்சி இமயமலையில் இருக்கிறது பணியின் காரணத்தினாலே எனவே அந்த முனிவர்கள் அங்கு தபம் செய்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலான தவம் செய்வது எதற்காக புதுசு புதுசா மந்திரங்களை கண்டுபிடித்து மனிதர்களுக்கு தரவும் இந்த உலகத்திலே மக்கள் செய்யும் பாவங்களை பகவான் மன்னித்து இந்த உலகத்தை செழிப்பாக வைத்திருப்பதற்காகவும் தவம் செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக தவம் செய்கிறவர்கள் இல்லை ஏன்னா உண்மையை உணர்ந்தவர்கள் இந்த உலகின் வெறுமையை அறிந்தவர்கள் அவர்கள் தவம் செய்கிறார்கள் ஏன்னா இந்த தெய்வ வலிமையினாலே அருள் ஆசியினாலே உலகம் நடக்கிறது அதனால அருள் ஆசையை புறக்கணிக்கிறவர்களுக்கு இறை அருள் கிடைக்காது ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்காது உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது என்னடா அப்படின்னா நாஸ்திகர்களுக்கு வைத்தியம் செய்யாதே அப்படின்னு போடுற வைத்தியர்களுக்கு ஒரு சட்டம் எவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறானோ அவனுக்கு வைத்தியம் பார்க்காதே ஏன் அப்படின்னு சொன்ன ஏன்னா கருணை இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க நாஸ்திகன் மனுஷன்தானே அப்படின்னா நாஸ்திகன் நாஸ்திகனாகிற காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு அதனால துணிஞ்சு கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் அவனுக்கு கஷ்டம் வரும்போது தான் அவன் கடவுளை பற்றி நினைக்கிறான் அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் பகவான் கொடுத்துருக்குறான் அவன் திருந்தனுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஒரு நோயை கொடுத்துருக்கான் நீ போய் வேகமாக செந்தூரத்தையும் சூரியனத்தையும் கொடுத்து குணப்படுத்திட்டேனா எந்திரிச்சு உட்காந்து மறுபடியும் இன்னும் உக்ரமா கத்துவான் கடவுளி இல்லை அப்படிமா அவனை படும்படி விட்டுடு அவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜில் சரி இது மருந்துனால நோய் தீராது பகவான் தான் நம்மளை குணப்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு ஏற்படும் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை என்று சாஸ்திரத்தில் சொல்லி இப்படியாக இறை அருளினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட சாத்திரங்களின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே ஆண்டவனுக்கும் அருளுக்கும் பிரதானத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இமயமறையிலே ரிஷிகள் தவம் செய்கிறார்கள் ஆஸ்திகம் வளர வேண்டும் என்று விலையம்னா இங்க உருகுதல் அர்த்தம் அடுத்த காரியம் என்னடா நடக்குதுன்னா சந்திரமா அப்ப சந்திரமா அப்படின்னு சொன்ன நிலவு நிலவு வந்து அப்பினா கூட உபைத்தின்னா அடைகிறது எதை அடைகிறது விலையம் அடைகிறது இங்கே விலையங்கிறதுக்கு என்னடா அர்த்தம்னா ஒளி குன்றல் அதாவது சூரியன் வந்த பிறகு சந்திரன் ஒளி ஏன்னா சந்திரனை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன தோணுதுன்னா இரவு வந்தவுடனே சினிமாவுக்கு போகலாமா இல்லை பீச்சில் உக்காந்து குளிர்சாதம் சாப்பிடலாமா நைட்டில் போய் டான்ஸ் பார்க்கலாமா இந்த நினைப்பு வந்துடுது சூரியன் ஞானகாரகன் வந்த உடனே அந்த எண்ணம்லாம் போயிடுது இப்போ வைத்தியத்தை சொல்லக்கூடிய ஆயுள் கலைக்கு ஆயுர்வேதம்னு பேர் அதே மாதிரி ஒலிகிரகங்களை பற்றி ஆய்வு செய்யும் சோதிடத்துக்கு ஜோதிஷம்னு பேர் இந்த நளினக்கலைகள் இருக்கேன் பாட்டு நாட்டியம் நாடகம் இதுக்கெல்லாம் வந்து காந்தர்வ வேதம்னு ஏன் காந்தர்வ வேதம்னு சொன்னாங்க காந்தர்வங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு டிக்ஷனரி பொருட்டி பார்த்தீங்கன்னா காந்தர்வம் என்றால் உருப்படி இல்லாததுன்னு அர்த்தம் நீங்கள் டான்ஸு பாட்டு நாட்டியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு கழிப்பு போக்குறதுக்கு அதை ஒரு ஊருகா மாதிரி வச்சுக்குங்க ஆனால் அதே கதியின்னு உக்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் உருப்படி இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு தான் கந்தர்வ வேதம் காந்தர்வ வேதம்னு சொன்னேன் இந்த சொல்லுவாங்க தெரியுமா அதாவது மிருகதிருஷ்ணா அப்படின்னு இந்தியில் சொல்லுவான் தமிழில் காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஹைவேயில் போகிறபோது காரில் போகிறபோது தூரத்தில் பார்த்தா தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கார் அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது அதுக்கு பேர் இங்கிலீஷில் மிராஞ்சாப்டியம்மா ஹிந்தியில் மிருக திருஷ்ணாமா தமிழில் காணல் நீரம்மா இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர் தெரியுமா கந்தர்வ நகரம் கந்தர்வ நகரம் அதாவது அங்கே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தோணுது பொய்யானது மாயையானது ஏமாற்றக்கூடியதுன்னு அர்த்தம் இதுக்கு காஞ்சி பரமாச்சாரியார் என்ன சொன்னால் அர்த்தம் சொன்னால் உருப்படி இல்லாதன்னு அர்த்தம் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு தான் எவ்வளவு முக்கியத்துவம் மனுஷன் கொடுக்குறான் ஒரு ராஜா முன்னால ஒரு நாட்டியக்காரை ஆடி அவனை மகிழ்விச்சுட்டா அவன் அப்படியே நிற்க வச்சு அவன் உயரத்துக்கு தங்கத்தை கொட்டி கொடுத்தறான் ஏன்னா ரொம்ப ஈர்ப்புள்ள கலைகள் பாட்டும் நடிப்பும் நாட்டியமும் வசனமும் பேச்சும் மனிதன் அப்படியே சொக்க வச்சிருது ஆனால் அதில் அமிழ்ந்து போனால் என்ன ஆகும் இந்த ஆத்மா அவ்வளோதான் புதை சேர்த்துல மாட்டினவன் உள்ளே போன மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் பரதனை ராமன் அட்வைஸ் பண்ணுறான் டேய் இந்த நாடகக்காரங்களை ரொம்ப நம்பாதரா நாட்டியம் நாடகம் இவங்களோட அதிக நேரம் செலவு பண்ணியான ஒரு ராஜாவுக்கு அந்த ஆபத்து ரொம்ப உண்டு தர்பார்ல பல பேர் சண்மாவன வாங்கறதுக்காக வருவார்கள் டெய்லி ஒரு நாட்டியக்காரி டெய்லி ஒரு நாடக குரூப் டெய்லி ஒரு பாட்டு கோஷ்டி வரும் உனக்கு நிறைய காசு இருக்கு ஜாலியா நடக்கட்டும் நாட்டியம் அப்படின்னு சொல்லி வீணா போயிடுவேன் களைப்பை போக்கிக் கொள்வதற்கு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் முழுக்க முழுக்க இதுலேயே நீ ஆழ்ந்து போனால் வீணாக போவேன்னு ராமன் பரதனுக்கு அட்வைஸ் பண்ணுற எனக்கு இந்த தந்தை பெரியாருடைய கொள்கைகள் பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அதை நான் ரொம்பவும் பெருமையாக பாராட்டுவேன் என்னென்னா அவர் சொன்னார் அதிக சொன்னார் இந்த தமிழ்நாடு வர வர சினிமா முகம் பிடிச்ச அலையுது இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இந்த தமிழ்நாடு வீணாக போக போகுது அப்படின்னு சொன்னார் சினிமாவுக்கு எவ்வளவு காலம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஒரு மாநிலமோ ஒரு சமுதாயமோ வீண்தான் போகும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னது இது வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்பது என்னுடைய கருத்து அது உண்மை கலைக்கு ஒரு மனிதன் அடிமையானான்னு அவன் உறுப்பிட முடியாது அப்போ இந்த சந்திரன் ஒளி குன்றுகிறதுன்னு இவர் சொல்றதுக்கு என்னடா தாத்பரியம் இரவும் இரவு சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் இரவிலே நிகழக்கூடிய இந்த லலித கலைகளும் மங்குகின்றது அதாவது சூரிய ஒளி ஞானத்தை கொடுத்த உடனே இதெல்லாம் டிக்கெட் வாங்கிடுது வேண்டாம் போதும் அப்படின்னு அப்ப ஞானம் வருகிறது சந்திரமா அப்பிப்பை அப்படின்னு வரும் அடுத்தது பந்தக சித்தாஞ்சலி நாம் இந்த சூரிய உதயத்தினாலே என்ன என்ன நடக்குதுன்னு ஒரு லிஸ்ட் போடுறார் முதல்ல என்ன சொன்னார் சகல உலகங்களிலும் அஜ்ஞானம் நீங்கியது இருள் ஓடியது நர் பனி உருகியது புறப்பட்டனர் நிலவு ஒளி குன்றியது இரவு நிலை மாறியது என்னடா நடக்குது அதாவது முனிவர்கள் ரிஷிகள் இவங்கள்லாம் கரம் கூப்புகிறார்கள் சூரியனை பார்த்து வணங்குகிறார்கள் எல்லா முனிவர்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் முதன் முதன் அதிகாலையில ஒரு காலை புழுதை தொடங்குவதற்கு ஆதித்ய ஸ்தோத்திரம் ஆதித்யனை பார்த்து வணங்கக்கூடிய அந்த செயலை செய்கிறவன் அன்றைய நாளை ஜெயிக்கிறான் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் தோல்வியை சந்திப்பதில்லை என்று சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ தவத்தில் அமர்ந்த ரிஷிகள் கரமும் குவிக்கிறார்கள் அப்படி அதாவது நான் உன்னை வணங்குகிறேன் பந்தக சித்த அஞ்சலியினாம் சித்தர்களுடைய கரங்கள் கைகளை குவித்து கட்டுகிறது ஏன் கட்டுது அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததை அவன் தானே அதாவது தைத்திரிய உபனிஷத்து வந்த கதை தெரியுமோ என்ன குருவுக்கும் அபிப்பிராயிருச்சு வித்தையெல்லாம் என்ன பண்ண அந்த காலத்தில் கடலமிட்டே கக்க முடியாது உள்ள போய் உருமாறி போகுது கற்ற வித்தையை கக்க முடியுமன மூலையினுடைய ஒவ்வொரு செக்டாரில் நாம் படிக்கிறதெல்லாம் போய் அப்படியே பதியுது அதை இந்த காலத்திலே விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் அந்த காலத்தில் ரிஷிகள் அதை உணர்ந்து அந்த பர்டிகுலர் பகுதியானது வெளியே வரட்டும்னு சொல்லி தன் யோக மகிமையினாலே வெளியே கொண்டு கக்கிட்டார் மூலிகனுடைய அந்த பகுதி அவர்கிட்டவர் என்ன பாடமெல்லாம் படித்தாரோ அதை அப்படி கக்கிட்டார் அதை கக்கின உடனே இந்த குருவுடைய மற்ற சிஷியர்கள் ஐயோ ரொம்ப அரிய கலையாச்சே இது நமக்கு வரட்டும்னு சொல்லி தித்திரி பறவைகளாக மாறி அவற்றை உண்டார்கள் அது அப்படி மனுஷனாக இருந்த சாப்பிட முடியும் தித்திரி பறவை அந்த பறவைக்கு இந்த மாதிரி ஆகாரம் இஷ்டம் அந்த பறவையாக மாறி உண்டார்கள் உண்டவுடனே அதன் விளைவாக அவர்கள் எழுதியதுதான் தைத்திரிய உபநிஷத் தைத்திரிய உபநிஷத்தனுடைய வரலாறு இப்போ இந்த சண்டை போட்டு போனாரு சிஷியரு அவர் என்ன பண்ணாரு நீ இல்லாட்டி என்னையா நான் வேற ஒரு பக்கம் நான் வந்து ஞானத்தை சம்பாதிக்கிறேன் என்று இந்த சூரிய நாராயணனை சூரிய நாராயணனை ரொம்பகாலம் தவம் சூரியன் பிரத்யட்சமா தோன்றி ஒரு குதிரை வடிவிலே வந்தார் வந்து உனக்கு என்ன வேணும்ன எனக்கு வேதத்தினுடைய பல பாகங்கள் வேண்டும் என் குரு எனக்கு சொல்லித்தர மறுத்த விதையெல்லாம் நீர் தர வேண்டும் அப்படின்னு அப்போ அவர் கொடுத்தார் அதுக்காக இந்த வாஜிச நேயர் என்ற அவ பெயர் அவர் பெற்றார் வந்து அந்த விதையெல்லாம் உலகத்தில் ரொம்ப பிரசித்தியானது இந்த சித்தர்களும் ரிஷிகளும் சூரியனை வணங்கித்தான் அரிய விஷயங்களை கற்கிறார்கள் இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்க தவம் பண்ணி ஞான திருஷ்டியில தான் படிப்பாங்க இன்னைக்கு எல்லா விதையும் ரொம்ப சீப்பா போச்சு ஆனா அந்த காலத்துல ஒரு வருடம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குருவுக்கு சேவை செய்து ஊரு மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு பாடாப்படுவான் அப்படி ஒரு காலம் குரு பக்தி ரொம்ப அதிகமாக இருந்த காலம் அப்போ இந்த சூரியனுடைய அருளாலை இந்த சித்தர்கள் முனிவர்கள் நிறைய கற்றார்கள் அதுலதான் நமக்கு வந்து இந்த ஆயுர்வேதம் இந்த தன்வந்திரி சாஸ்திரம் எல்லாம் கிடைச்சது இதுல வைத்தியசாஸ்திரத்தை பத்தி ஒரு ரெண்டு குறிப்பு சொல்றேன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மற்ற சந்தர்ப்பத்துல கேட்க மாட்டீங்க அது என்னன்னா குலசேகர் ஆழ்வார் ஒரு பாசனத்துல வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாழா காதல் கொள்ளுமா போல் பாசனம் பாடியிருக்கேன் பெருமாளை பார்த்து சொல்றார் நீ என்ன திருத்தணுங்கிறதுக்காக கஷ்டம் கொடுக்குறேன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன்னா அர்த்தம் என்னன்னா என் ஆத்மா பக்குவப்படணும் நான் உருப்படி ஆகணுங்கிறதுக்காக எனக்கு துன்பம் கொடுக்குறேன் ஆனால் கஷ்டப்படுற போது எனக்கு என்ன தோணுது உன்னை ஏசனம் போல தோணுது ஆனால் அதன் பலனை நான் அனுபவிக்கிற போது அப்பா நமக்கு அந்த கஷ்டம் வராட்டி நம்ம திருந்திருக்க மாட்டோம் நம்மளை பாடப்படுத்தி திருத்தித்தான் நன்றி பாராட்டம் அதுக்கு உதாரணம் என்னடானா அந்த காலத்து வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டி பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கட்டியை கத்தினால் கரகரக்கரவ அறுப்பாங்க அறுக்கிற போது உங்களுக்கு அனஸ்தீஷியாலாம் கிடையாது அப்போ மயக்க மருந்தெல்லாம் கிடையாது ஒவ்வொரு வைத்தியரும் எட்டு எட்டு பயிலமானுக்கு சோறு போட்டு வச்சுருப்பாங்க அவன் வந்தானோ பிடிச்சிக்குவான் கையை ஒரே பிடி உடம்பு ரெண்டு பேரும் பிடிச்சிக்குவான் கைய ஒருத்தன் பிடிச்சிக்குவாங்க திமுறிட்டு இருக்க வேண்டியதான் இந்த வைத்தியர் பாட்டுக்கு அழகாக வாழைப்பழ தருந்த மாதிரி இருப்பார் கரகரக்கரன்னு அறுப்பார் ஊட ஒரு கேள்வி கேட்பார் வலிக்குதா அப்படின்னு கேட்பார் அப்படி ஓங்கி அறையலாம் போல் இருக்கும் இப்போ அடுத்த பிறகு ஒரு மருந்தை தடவி அவர் என்ன பண்ணுறார் அங்கே வந்து அந்த தோல் சேரும்படியாக மாட்டு நிரம்பினாலோ மான் நரம்பினாலோ செய்யப்பட்ட நூலாலே தையல் போடுறாரு தையல் போட்ட பிறகு இங்கே தான் நீங்க கவனிக்கணும் நான் இந்த பாசுரத்தை படிக்கிற போது வாழால் அறுத்து சுடினும்னு சொல்கிறாரே அறுக்கிறது தெரியுது சுடுறது என்னத்துக்கு என்னத்துக்கு சுடுறாரு அப்படின்னா அதுக்கு சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்கு அது வந்து கேட்டரைசேஷன் அப்படிங்கிறான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை C Y D Y R R H I S A T I O N கேட்டரைசேஷன்னா ரிமூவிங் அன்வாண்டட் ফ্লুইட் फ्रॉम अ म्यूकस मेम्ब्रेन அதாவது சீழ் வக्याम இருக்கிறது செப்டிக் ஆக கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு புண் ఏర్పட்ருச்சு அந்த புண் சரியா ஆறாம இருக்கிறதுது தண்ணி பட்ருச்சு அல்லது வேற ஏதாவது மாதிரி பட்ருச்சுனா சீல் வச்சு பெருசா வீங்கிக்கும் அத செப்டிக் ஆறதுன்னு சொல்லுவோம் ரொம்ப செப்டிக் ஆயிச்சனா சமயத்துல கைய எடுக்க வேண்டியிருக்கும் கால் எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு தான் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போடுவோம் ஒரு ஆணி குத்திருச்சு சார் அப்படின்னு மருந்து போட்டுவிட்டு ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் ஒன்று போடும் அது ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஏடிஎஸ்க்கு பதிலாக அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க உலோகத்தினால் அறுத்து கட்டி நீக்கிய பிறகு அந்த மாதிரி செப்டிக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கென்று ஏற்பட்ட ஒரு சூட்டுக்கோள் இருக்கு அது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டதான் அதில் பல மருத்துவ குணம் உண்டு அந்த நெருப்பில் பழுக்க காய்ச்சி அந்த இடத்துல சுரு நோப்பாங்க அறுத்தது பத்தாது தைச்சது பத்தாது இது வேற அதான் வந்து கிளைமேக்ஸ் மாதிரி இந்த ஐஸ்கிரீமில் பல ஃப்ரூட்ஸ் போட்டு மேலே செறி பழத்தை வைப்பான் அதான் கிளைமேக்ஸ் அது மாதிரி இவன் கிளைமேக்ஸ் செறி பழம் வைக்கிற மாதிரி சூடு போட்டு விடுவான் அந்த நேரத்தில் இவன் வந்து மனசுல இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் தீர்த்துக்குவான் நாயே பண்ணி பேயன் வைவான் வைத்திய அவர் அவ்வளவையும் கேட்டுக்கிட்டு பேசாம போயிடுவேன் ஆனா ஒரு ஒரு மாசம் கழிச்சு அந்த வைத்தியரை பார்க்கற போது வைத்தியா வணக்கம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த நீங்க வந்து நான் ஏசனை ஏச்சி எல்லாம் பொருட்படுத்தாம அந்த கட்டி அறுத்தீங்க இப்ப எனக்கு வேதனை இல்லை உன்னை எல்லாம் கையை தொங்க போட்டா அப்படியே தெரிக்கும் இப்ப இந்த வழி இல்லை அப்படின்னு நன்றி பாராட்டும் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாழா காதல் கொள்ளுமா போல் நீ எனக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தா கூட எல்லாம் என் நன்மைக்காக தான் என்று பெருமாளே உன்னை பார்த்து நான் நன்றி பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சுடுறதுங்கிறது இருக்க இதுல எவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறான் சாஸ்திரங்களை பரட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலயே வந்து இந்த மாதிரி கேட்டரைசேஷன்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லை வைத்தியத்தில் பல வகை பாருங்க அதுக்கு பேரு தலைப்பு ஒன்று லேபம் லேபம்னா பூசுதல் ஆயின்மெண்ட் தடவரும் இல்லையா பயோடெக்ஸ் தடவரும் அல்லது வந்து ஜென்டாலின் ஆயின்மெண்ட் தடவரும் அதுக்கு பேர் லேபம் சில நோய்களை மேலே தடவி குணப்படுத்தலாம் சில நோய்களை வமனம் வனம் வாந்தி எடுக்க வச்சு குணப்படுத்து சில சேரக்கூடாத சாப்பாடு உள்ளே போயிடுச்சு அதை வெளியே கொண்டு வரணும்னா அதை வாந்தி எடுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கஷாயம் இருக்கு அதை கலக்கி கொடுத்தா அப்படியே அவ்வளவும் குடலைப்புறம் பிறட்டிட்டு அவ்வளோ வெளியே கொண்டிருவார் அது பவனம் அடுத்தது விரைச்சனம் ஐயா சாப்பிட்டது இன்னைக்கு சாப்பிட்டது இல்லை நேற்று சாப்பிட்டது அது ஸ்டமக்கை தாண்டி எல்லையை தாண்டி கீழே சிறு குடலுக்கு போயிடுச்சு பெருங்குடலுக்கு போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா விரைச்சனம் ஒரு மாத்திரையை கரைச்சி கொடுத்தா அவ்வளவும் பேரியாக போகும் சையன் அடிக்கும் அடிச்சுடும் அதுக்குறைச்சனம் அது ரம்ாப்பாடுக்கணும்னம் அது என்ன ஒரு குறிப்பிட்ட டானிக்கு மாதிரி ஊத்தும் பயங்கரமா வேர்த்து ஊத்தும் நீங்க வந்து துண்டால தொடச்சி அதை புளிஞ்சு புளிஞ்சு எடுத்தா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அது என்னன்னா அந்த விஷ நீரை அந்த வேர்வை வழியா வெளியே கொண்டு வரும் அதுக்கு பேர் சுவேத்தனம் இது யாருக்கு பண்ணுவாங்கன்னா இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக சாப்பாட்டில் மருந்து வைக்கிறது விஷம் வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை எடுக்கிறது அதை எடுக்கிறதுக்கு ஸ்வேத்தனம் தெரியுது அடுத்தாம்பல சினேகனம் ஸ்னேகனம் அப்படின்னா சில வகையான எண்ணெய் இப்போ மயில் கால் தைலம்னு இருக்கு அந்த மயில் கால் தைலத்தை சில பேர் கை விளங்காது கால் விளங்காது அந்த விளங்காது பேரலைஸ் ஆன இடத்துல அப்படியே தடுவிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் நாள் தேய்ச்சிங்கன்னா விளங்காம இருக்கிற நசியம் நசியம்னா இந்த காலத்துல சைனஸ் சிட்டிஸ்ன்னு ஒண்ணு சொல்றான் இந்த மூக்குக்கு மேல இந்த இடத்துல ரெண்டு பவுச்சு இருக்கு அதுல ரொம்ப சளி பிடிச்சுக்கிச்சுனா இங்க போய் உரைஞ்சிக்கும் தலை விண்ணுன்னு வலிக்கும் தும்மா சில சமயத்துல ரத்தம் வரும் பனி மாதம் மார்கழி மாதம் வந்து அடைச்சிக்கும் கப்புன்னு பேசும்போது அப்படி பேசிட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனான நசியம்னா ஒரு ஊசியில மிளகு மாதிரி ஒன்னை குத்தி அதை நெருப்பில் காட்டி அந்த புகையை உறிஞ்ச சொல்லுவேன் அது உறிஞ்சினா ஒரு தடவை உறிஞ்சினா போதும் உச்சி போய் பிடிக்கும் ஒரு நூறு தும்மல் வரும் பாருங்க ஹச்சு ஹச்சு ஹச்சுன்னு தும் தும்மல் அவ்வளவும் வெளியே இந்த காலத்தில் அந்த மருந்து தெரியாதனால இப்போ அல்லப்பத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியுமா இந்த இடத்துல லோக்கலாக வந்து வலி மறக்கக்கூடிய ஒரு ஊசியை போட்டுவிட்டு நீளமாக ஒரு ஊசியை உள்ளே கரக்கர கரக்கரன்னு ஏற்றிடுறோம் இது வழியாக ஏற்றி இந்த இடத்துல ஒரு ரப்பர் டியூப் அட்டாச் பண்ணி ஒரு பலூன் மாதிரி இருக்குது அது அந்த கொல்லம் பட்டில் துருத்தி ஊதுராம்பா இல்லை மாதிரி பிச்சிக்கு பிச்சிக்கு பிச்சிக்குன்னு அமுக்குறான் அது என்ன பண்ணுது அவ்வளவும் பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக வெளியே வருது அப்போ டாக்டர் என்ன சொல்கிறான் எல்லாம் உங்கள் சிறக்கு தான் பார்த்துக்கோங்க அப்படின்றான் இதில் என்ன கஷ்டம்டா அப்படின்னா ஒரு தடவை எடுத்துட்டால் மறுபடி ஒரு வருஷம் தான் தாங்குது அது அப்புறம் மறு வருஷம் இந்த மூக்கு வழி ஆத்துறாங்க வருஷம் வருஷம் ஏற்றிட்டு இருக்கா சைக்கிள் ட்யூப்ல பங்கச்சர் பண்றாங்கல்ல நிரந்தர வைத்தியம் இல்ல ஆனா இந்த நசியம் பண்ணினாங்கன்னா ஒரு தடவை குணமான வியாதிசம் நிரந்தரமாக குணமாகி விடுகிறது அடுத்து அணுவாசனம் நிரூபம் என்று ரெண்டு இது என்னடானா இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்றாங்களே இனிமா இனிமா கொடுக்கறது அப்படின்னு நான் ரொம்ப நாள இனிமா கொடுக்கறேன்னு இனிப்பா ஒரு டானி கொடுப்பா போடு நினைச்சுக்கிட்டு கடைசி என்னடானா எங்கேயோ ஒரு ட்யூபை சொருகுவானா சொருகி அடிச்சாடு பீச்சிட்டு அடிக்குமா எப்பா சாமி இந்த கொடுமை நமக்கு வேண்டாம்னு நினைச்சு அப்போ இந்த அணுவாசனம் நிரூபம் என்று சில மெத்தட்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் படித்து பார்க்கல நம்ம நாட்டில் அந்த காலத்தில் இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் இல்லாமலே எப்படி சந்தோஷமாக அவர்கள் வாழ முடிஞ்சதுங்கிறதுக்கான விவரம் நமக்கு தெரியுது அவ்வளவு அட்வான்ஸாக இருந்திருக்கிறார்கள் ஒரு ஸ்லோகத்தில் பசு மந்தையில் உக்காந்துக்கிட்டு செய்ய வேண்டிய ரசாயன சேவை நெல்லி மரத்துக்கு அடியில் செய்ய வேண்டிய ரசாயன சேவைன்னு சொல்லிடு ரசாயன சேவைன்னா ஒரு ரசாயனம் காய்ச்சுறது அதை பத்து பசுமாட்டுக்கு மத்திரம் செய்யணுமா சில இதை வந்து நெல்லி மரத்துக்கு அடியில் செய்யணுமா ஏன்னா அந்த பசுமாடு விடுற அந்த மூச்சு காற்று அந்த பசுமாடு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நெல்லி மரத்துக்கு அடியில் சில ரசாயனங்கள் காய்ச்சணும் நெல்லி மரத்து அடியில் உட்காந்து சொன்னீங்கன்னா பத்து மடங்கு பலன் அதிகம்னு சொல்லிருக்கு ஆனா நம்ம ஜனங்களுக்கு நெல்லி மரம் எப்படி இருக்கும்னே தெரியாது அவங்களுக்கு சந்தையில காய் வந்தா வாங்கி சாப்பிட தெரியும் இந்த நெல்லிக்காய் எந்த மரத்துல காய்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது ஆனா அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படியும் ஒரு ஒரு அம்பது அறுபது மரங்களையாவது இனம் கண்டுகொள்ள தெரிந்த அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் இப்ப நமக்கெல்லாம் மிஞ்சி போனா வேப்ப தெரியும் புளிய மரம் தெரியும் ஆல தெரியும் லிஸ்ட் போட்டீங்கன்னா பத்துக்கு மேல தாண்டாதுங்க ஆனா பாட்டிமார்கள் இது வல்லாரல்ல இது பொன்னாங்கண்ணல் அவர்களுக்கு இருந்தது அதனால தனக்கு வைத்தியம் தான் என்று பல சிக்கல்களை தாங்களே தீர்த்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் பல கலைகள் மை மணி மந்திரம் ஔஷதம் போன்ற பல கலைகளை இந்த சித்தர்கள் சூரிய வழிபாட்டிலே கற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்கள் நன்றி பெருக்கினால் வணங்குகிறார்கள் பந்தகா சித்தாஞ்சலி நாம் நகி குமுதவனாபி எத்திர உஜிகானே இப்ப அது மட்டும் இல்லை இன்னொன்னு இருக்கு அப்படின்ற அது என்ன அப்படின்னா குமுதவனம் குமுதம் அப்படின்னா ஆம்பல் மலர்ன்னு சொல்றது இந்த ஆம்பல்லர் எப்படிப்பட்ட மலர் பகலான சூரியன் உதிச்ச உடனே கப்பனம் தாமரையை மலர் வைக்கிறது முந்தின ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டேன் இந்த சுலோகத்தில் சில மலர்களை மூட வைக்கிறான் அப்படிங்கிற அப்படி மூடும்போது அங்கே தேன் எடுக்கக்கூடிய வண்டுகளும் கூட அங்கேயே உறங்கி இருந்து மறுநாள் காலையில வெள்ளிக்கிளம்புகின்றன இந்த தாமரைக்குள்ள சமயத்துல தேனி எடுக்கும் வண்டு மாட்டிக்கும் அப்போ என்ன நினைக்குது சந்தோஷப்படுதான் சாப்பிட வந்த இடத்துல நமக்கு லாட்ஜ் ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க நிம்மதியாக இங்கேயே தூங்கிட்டு நாளை காத்தால போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை அனுபவிச்சுட்டு போகுதான் காளிதாசன் சொல்றான் ஒரு வண்டை பார்த்து சாகுந்தளத்துல துஷியந்தன் தன்னுடைய பெரிய காதலி சகுந்தலையினுடைய முகத்தை தாமரை புஷ்பம் என்று எண்ணி மொய்க்க வந்த ஒரு வண்டை பார்த்து சொல்றான் என் வண்டே இது தாமரை போயில்லை இது என் காதையனுடைய முகம் வேற எங்கேயாவது போ அப்படின்றான் அந்த வண்டு போக மாட்டேங்குது சரி அதுக்கு ஐஸ் வச்சா தான் போகும் போல் இருக்கு அப்படின்ட்டு சொல்றான் எங்களை விட என் வண்டை நீ எவ்வளவோ உயர்ந்தவன் எப்படின்னா நீயும் ஒன்றை தேடி அலைந்தாய் நாங்களும் ஒன்றை தேடி அலைந்தோம் நாங்கள் தோற்றுவிட்டோம் நீ வென்று விட்டாயின ஏன்னா நாங்கள் மெய்ஞானத்தை தேடி அலைந்தோம் முனிவர்கள் ரிஷிகள் பிரம்மத்தை தேடி இமயமலையிலும் காடுகளிலும் அலைகிறார்கள் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நீயோ தேனை தேடி அலைந்தாய் உடனே வெற்றி பெற்று விட்டாய் உனக்கு தேன் கிடைத்து விட்டது நீ வென்றாய நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த வண்டு ஓடிடுதான் இந்த மாதிரி புகழ் உரையை கேட்டவன் இதை சமத்காரமா ஒரு ஸ்லோகமா பாடுறான் வயம் தத்துவான் ஹதா தத்வான்வேஷாத் ஹதா மதுகர கலு கிருதி அப்படின்னு வண்டே நாங்கள் பொருளை தேடி வீணானோம் நீதான் உண்மையில் வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த குமுத மலருக்குள்ளே வண்டுகள் சிக்கி கொள்ளுகின்றன குமுத வனசியாப்பி இங்க வனம் என்பது குமுத மலர் வந்து நிறைய அடர்த்தியா இருக்குது இல்லையா அதனால வனம்ங்கிறார் வனம் என்றால் காடு இங்க வந்து செறிவுன்னு அர்த்தம் நிறைய குமுத மலர்கள் இருப்பதை அப்படி சொல்றார் அதாவது ஒரு மலர் இருக்கிறதுக்கும் பல மலர் இருக்கிறதுக்கும் அங்க வித்தியாசம் உண்டு ஒரு நூறு தாமரை இருக்கிற இடத்துல உட்காந்து ஜெபிச்சா அதுக்கு பவர் ஜாஸ்தி ஒரே ஒரு தாமரைக்கு எதிராக உட்காந்து ஜெபிச்சா அதுக்கு பவர் கம்மி அந்த காலத்தில் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பழக்கம் உண்டுங்க அதை எம் ஆர் ரொம்பவே கேள்வி பண்ணுவார் இந்த நாட்டில் அறியாமல் எவ்வளவு விட இருக்குது அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பொண்ணுங்க வாழா வெட்டியாக இருக்குது அதுகளை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு வழியாக காணாம் இவன் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் உண்மையில விஷயம் என்னென்னா ஒரு வேப்ப மரத்தை அரசமரத்துக்கு அருகே நட்டு அவை இவற்றுக்கும் இரண்டுக்கும் விரட்ச விவாகம் பண்ணி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா வேப்ப மரத்தினுடைய காற்று இரத்த சுத்தி அரசமரத்தினுடைய காற்று கர்ப்பசுத்தி இந்த கர்ப் கர்ப்பையின்னு சொல்கிறோம் குழந்தை உருவாகாமல் தடுக்கக்கூடிய சில பூச்சிகள் இருக்கு அந்த பூச்சிகளை போக்கக்கூடிய சக்தி அரசமர காற்றுக்கு இருக்கு இந்த வேப்ப மரம் காத்திருக்க அது வந்து குழந்தைய ஜெனரேட் பண்ணக்கூடிய அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளது அதனால இந்த நீ வேப்ப மரத்தை பற்ற சுற்றி சுற்று அரச மரத்தை பத்து செய்ய மாட்டாங்க இது ரெண்டையும் ஒரே இடத்துல ஜாயிண்டாக வச்சுட்டோம்னா அவங்க சுற்றுற போது ரெண்டு காற்றும் சைமல் கணேஷா கிடைக்கிது அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் அரச மரத்தையும் வேப்ப மரத்திலையும் பக்கத்தில் பக்கத்தில் கேட்பா நாம் மனுஷாளுக்கு பயப்பட மாட்டோம் பேய் விசாசுக்கு தான் பயப்படுவோம் சாமிக்கு தான் பயப்படுவோம் அதனால இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியம் என்று அரச மரத்துக்கும் வேப்ப செய்து போய் எங்கள் குழந்தை பிறகு வைச்சா இது வைத்திய சாஸ்திரத்துல இப்படிப்பட்ட உண்மை உள்ளதாக இருக்கிறது அதனால இங்கே வனங்கள் குமுத மலர்கள் நிறைய செறிந்து இருக்கிறது அந்த வனங்கள் பட்ட பகல்ல அந்த காற்று வரக்கூடாது மனிதர்களுக்கு அது தீங்கு விளைவிப்பது என்று பகவான் அறிந்து அவை மூடும்படி பண்ணுகிறார் தாமர மலர்கள் விரியும்படி பண்ணுகிறார் குமுத வனசியாப்பி எத்திர உஜ்ஜிகானே எத்தனை உஜி உஜிகானேன்ன உதயம் சூரிய உதயம் உதய சூரியன் சொல்றோம்ல ஒரு சூரியனுடைய உதயம் எப்போ வந்து சூரியன் உதிக்கிறதோ அப்போ இது பூரா நடக்குது அப்படிங்க ஒவ்வொரு நாள் சூரிய உதயத்திலும் இவ்வளவு சம்பவங்கள் நடக்கின்றன இன்னும் எவ்வளவோ நடக்குது நீங்க வந்து இந்த சூரிய சதகம் முடிக்கிறதுக்குள்ள பாக்கி எண்பது ஸ்லோகங்களுக்குள்ள அதெல்லாம் படிக்க போறீங்க நமக்கு அதெல்லாம் தெரியறதில்லை நாம என்ன தெரியறோம் சூரியன் உதைச்சா நாம போர்வையை விளக்கிட்டு எந்திரிச்சு பல்லு விளைக்கி காப்பி குடிப்போம் இது ஒரு ஸ்லோகத்திலையும் அவர் எழுதலையே அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஏன்னா இதுதான் தெரிஞ்ச விஷயமா இருக்கு நமக்கு தெரியாத விஷயங்களே அவர் எடுத்து சொல்றார் அதுல இது ஒன்றுங்கிற அதனால இதெல்லாம் படிச்சுட்டு தான் மேல்நாட்டினர் வந்து இந்தியர்கள் உண்மையிலேயே உலகிலே மிகச்சிறந்த அறிவாளிகள் மேக்ஸிமலர் சொன்னார் ஐயன் சொசைட்டி இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் சொசைட்டி இன் தர்ல்ட் உலகத்திலேயே மிக சிறந்த அறிவாளிகள் இந்தியர்கள் தான் மனித இனம் எங்கேயும் யாராலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை இவர்கள் தான் பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஆளு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில போய் இந்த ருக்வேதம்னு ஒரு வேதம் இருக்குது அதை வந்து நம்ம அச்சு போட்டோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும்னு சொன்னார் இங்கே லோக்கலா யாருக்கும் வந்து மேக்ஸ் மூலத்துக்கு அதை சப்போர்ட் பண்றதுக்கு நோக்கம் இல்லை மேக்ஸ் மூலர் சொல்லி கன்வின்ஸ் பண்ண உடனே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில கிழக்கு இந்தியா கம்பெனி நம்ம அடிமைப்படுத்திய ஆண்டார்களே அந்த வெள்ளையர்கள் அந்த கம்பெனி ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்தது நீங்க ரெகுவேதத்தை மொழிபெயர்த்து இங்கிலீஷில் கொண்டு வா இந்த பணம் பத்தாட்டி கேளு இன்னும் தரோம் அப்படின்னா ஒன்பது லட்சம் ரூபாயை வச்சு அவர் என்ன பண்ணார் தெரியுமா இங்க இருக்கிற பல பிராமணர்கள் வேத பிராமணர்கள்ட்டெல்லாம் போய் சில வேத பிராமணர்கள் நாங்கள் இந்த வேதத்தை சொல்ல மாட்டோம் சொல்லிட்டாங்க உதவ மாட்டோம் இந்த வேதம் எங்களுக்கு மட்டும்தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாத சம்பளத்துக்கு வந்தாங்க மாத சம்பளத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு அவர் இந்த கையெழுத்து பிரதியை தயார் பண்ணார் இருபத்தஞ்சு வருஷம் வேதம் முழுக்க அத்தனை சுக்திகளையும் வந்து அவர் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறதுக்கு இந்த மேனுஸ்கிரிப்ட தயார் பண்றதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அதை அச்சு போட்டு புக் வடிவில் கொண்டு வரதுக்கு இருபது வருஷம் ஆச்சு ஏன்னா அந்த மாதிரி அச்சாபிசி இல்லை அதாவது சம்ஸ்கிருதத்தை லிப்பிய அந்த உச்சரிப்பு மாறாமல் அச்சடிக்கிறதுக்கு உரிய அச்சாபிஸ் இல்லை அதை உருவாக்கி அவங்க பக்கத்திலே உக்காந்து ரிக்வேதத்தை முத கொண்டு வர்றதுக்கு மேக்ஸ் முலர் அவ்வளோ அந்த நன்றிக்காக ராமகிருஷ்ணனுடைய சீடர் விவேகானந்தர் சொல்லுவார் சாயனர் என்று ஒரு ரிஷி இங்கே இருந்தார் அவர் பல வேத மந்திரங்களுக்கு விளக்கம் சொன்னவர் என்ன கேட்டால் அந்த சாயனர் ரிஷி தான் பிறந்திருக்கிறார் அவர் இல்லாட்டி இந்த உலகத்துக்கு வேதம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவேன் நாம எல்லாம் மேக்ஸ் மலருக்கு அவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த மேக்ஸ் மிளர் இல்லையா எத்தனையோ இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடைக்காது அதன் மூலமா எல்லா நாட்டு மொழிகள்லையும் இந்த வேதங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு ருகுவேதத்தினுடைய பெருமை இன்று உலக அறிந்திருக்கிறது அல்லவா அதான் இங்க உஜ்ஜிகானே இந்த சூரிய உதயத்திலே தத் பிராத்தக தத் பிராத்தக காலை வேளையிலே அதாவது சூரியன் உதிக்கிற அந்த கா வேளையிலே பிரேஷனியும் சூரியனானவன் என்ன பண்றான் காலை வேளையிலே சாத்ரீக புத்தியையும் மதிய வேளையிலே ராஜச புத்தியையும் இரவு மாலை வேளையிலே ஒரு ரம்யமான புத்தியையும் தருகிறான் அந்த கதிர்வீச்சு அப்படி இருக்கு சாயந்திரமா அந்த சூரிய ஒளியை பார்த்தீங்கன்னா காலை சூரிய ஒளியும் மந்தமாக தான் இருக்கும் மாலை சூரிய ஒளியும் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் கதிர்கள் வந்து எஃபெக்ட் வித்தியாசமா கொடுக்கும் காலை கதிர்கள் மந்தமாயிருந்தாலும் சாத்விய உணர்வுகளை கொடுக்கும் மாலை கதிர்கள் மந்தமாயிருந்தாலும் இந்த காம உணர்வுகளையும் உலகில் ஈடுபாடுகளையும் தூண்டக்கூடியதாக இருக்கும் பாட்டு பாடலாம் மயக்கும் மாலை பொழுதே போவோ இனிக்கும் இன்ப இரவே வா வான்னு இந்த சூரியனுடைய வேலை தான் அது இந்த கதிர்களுடைய எஃபெக்ட் அப்படி இருக்குது அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாத்துலையும் நம்ம குணத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதுல உதாரணமா யுத்த பயிற்சி என்பது சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் யுத்த பயிற்சி கொடுத்துடக் கூடாது கொடுத்தா எல்லாருக்கும் யுத்த வெறி வந்துடும் அப்படின்னு சொன்னார் இன்னும் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகள்லையும் எல்லாருக்கும் அஞ்சு வருஷம் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அதன் விளைவே என்னாச்சு ஜெர்மனியில எல்லாருக்கும் யுத்த பயிற்சி கொடுத்து எல்லாம் வெறி பிடிச்சமாக ஆகிட்டோம் இந்த உலக யுத்தம் வந்ததே அவங்களால இந்தியர்கள் அவ்வளவு யுத்தத்தை ஆரம்பிச்சானுங்க எல்லாருக்கும் இதை பயிற்சி கொடுத்துடுறான் எப்படி குத்துறது எப்படி கொல்றது எப்படி சுடுறதுன்னு உடனே அவங்க கத்துக்கிட்டு யாரனா குத்துறதுன்னு பாக்குறான் நம்ம முன்னாடி சனங்களை குத்த அடுத்த நாட்டு மேல படையெடுப்போம்டானு எல்லாம் சேர்ந்து கூடி பேசி போட அவனும் எல்லா நாடு எல்லாரும் யுத்தம் பேசி அதனாலதான் சொன்னான் சண்டைக்கு போறவன் ஒரு ஜாதி அவன் சத்திரியன் தான் இருக்கணும் மற்றவனுக்கு அந்த ட்ரெயின் கொடுக்காதீங்க வேதம் ஊதுறதுன்னு ஒரு ஜாதியை போடு அவன் சாதாரண நெய்யும் பருப்பும் தின்னுட்டு வேதம் படிக்க வேண்டியது அவன் வேலை அடுத்த வியாபாரத்துக்கு ஒருத்தனை போடு விவசாயத்துக்கு ஒருத்தனை போடு இவன் பண்ணி வச்சிருந்தான் அப்போ இந்த யுத்த பயிற்சி எல்லாருக்கும் வந்துருது கதிர்கள் காலையிலே சாத்விக உணர்வை அதனால தத் பிராத்தகங்கிற பிரேட்சணியம் பார்க்கத்தக்க அதிகாலையிலேயே பார்க்கத்தக்க எதிரான தினபதி அதாவது திசத்துக்கு அடுத்த பார்த்து பாருங்க தினபதி பேர் சூரியனுக்கு அடுத்த பேர் கொடுக்கிறாரு தினபதினா சூரியன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சூரியனுக்கு ஒரு ஒரு புது புது பேர் கொடுத்து வர்றாரு இந்த ஸ்லோகத்திலே அவருக்கு கொடுக்கிற பேரு வந்து தினபதி பதினா தலைவன் தினம்னா அவன் தானே தொடங்கி வைக்கிறான் தினபதியே தாம தாமன காலை பொழுது இந்த இடத்துல திசத்து என்றால் அருளட்டும் கொடுக்கட்டும் வழங்கட்டும் எதை காமாதிக்க உங்கள் மனதிலே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை எவ்வளவு யாருக்குன்னா உங்களுக்கு அதை வந்து காமானுன்னு சொல்லாம காமாரிக்கும் அப்படிங்கிறார் நீங்க ஆசைப்பட்டது ஒரு பங்கா இருந்தா அது பத்து பங்காக நடக்கட்டும்ன்றக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சா போதுன்னு ஒரு குழந்தை நினைக்குது மாமா வீட்டுக்கு போனால் அவர் கை நிறைய அள்ளி கொடுத்துட்டார் பார்த்தா பதினஞ்சு சாக்லேட் அதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி அது போல நீங்கள் வந்து சூரியனை வழிபடுங்கள் உங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருக்கும் எனக்கு மாசம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் தான் போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு பத்து லட்சம் வரட்டும் போங்க அப்படின்னு வாழ்த்துறதுல என்னங்க இருக்குது வாயில இப்ப நான் சொல்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போறது இல்லை நல்லத சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மயூரகவி சொல்றாரு நீங்க ஆசைப்பட்டது ஒன்னா இருந்தா அது பத்தா நடக்கட்டும் நூறா நடக்கட்டும் ஆயிரம் பங்கா நடக்கட்டும் பெருகட்டுமே என்று சொல்றது காம அதிக அப்படிங்கிற மிக அதிகம் அதிகமாக பெருகட்டும் அது வந்து உங்களுக்கு நடக்கட்டும் என்று வாழ்த்துகிற இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை படிச்சு காட்டுறேன் அசிய கால ஏகோ நவீன அந்தோ நிலையம் அச்சலமா சித்தாஞ்சலீன குமுதவனி யற்றோஜிஹானே திராத்த பிரேட்சணேயம் திசத்து தினபதேர் தாம காமாதிக்கமாக இந்த ஸ்லோகமானது மிகுந்த செல்வத்தை தரக்கூடிய செல்வமா சுலோகமாக பெரியவர்களால் நம்பப்பட்டு வருகிறது நான் அப்பப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு கமெண்ட் சொல்லிட்டே வரேன் ஒரு ஸ்லோகம் கண் பார்வை தரும் ஒரு ஸ்லோகம் குஷ்டத்தை போக்கும் ஒரு ஸ்லோகம் உடல் நலத்தை கொடுக்கும் சொல்லிட்டே வரேன் சில அக்கறை உள்ளவர்கள் நோட் பண்ணி மற்றவர்கள் அவர்கள் தான் நோட் பண்ணி கொண்டார்களே அவர்களை நாம் சந்தித்து தொல்லக் கொடுக்கலாம் என்று தைரியமாக அமர்ந்திருக்கிறார்கள் அதனால அந்த நோட் பண்ணிக்கணுங்கிற நோக்கம் உள்ளவங்க இதை நோட் பண்ணிக்கலாம் காசு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் மையூரகவி மனசார வாழ்த்திறார் நீங்கள் எங்கேயாவது மனசார வாழ்த்துற பார்க்க முடியாதுங்க எனக்கு வாழ்வு நல்லா அமையணும்னு வாழ்த்துங்க அப்படின்னா காட் பிளெஸ் யூ அப்படிமா இவர் பிளெஸ் பண்ண மாட்டாரா காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை வாழ்த்துட்டேன் அப்படின் நீ ஆசீர்வாதம் பண்ணியான்னா ஒருவேளை நான் ஆசீர்வாதம் பண்ணி நான் இவ்வளோ நாளாக சாமி கும்பிட்டதுனால அது பளிச்சிருச்சின்னு வந்துங்க அதில் நம்ம வைத்திருச்சிலாக இருக்கும் அதனால் வாழ்த்துறதில்ல மயூரகவி மனசார வாழ்த்துகிறார் உங்களுக்கு ஒன்று பத்தா பத்து நூறா என்று வாழ்த்துக்கிறார் அதனால் உலகில் சுகபோகங்களை இது தரும் என்று கூறி இன்றைய உபயதாரர்களான திரு பி வேணி மாதவன் அவர்களுக்கும் திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராம திருசுலோகம் சனிக்கிழமை லட்சுமி சவசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை ராமர் சகசிராமும் இறுதி நாள் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சரவத்துக்காக சந்திப்போம் ஜெயஸ்ரீ மன்னார்